வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஒன்பதாவது சேவை ஜூலை 5 இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த சில தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை தமிழக அரசு நிரந்தரமாக மூட உத்தரவிட்டதை எதிர்த்து வேதாந்தா குழுமத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வருகிறது பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் விசாரணையை ஆரம்பித்த மூன்றாவது நீதிபதி சத்யநாராயணன் அனைத்து தரப்பினரும் வழக்கில் ஆஜராக வசதியாக ஜூலை இருபத்தி மூன்று முதல் வழக்கு விசாரணை தொடங்கி தினமும் நடக்கும் என்று உத்தரவிட்டார் தூத்துக்குடி சம்பவத்தை ஒட்டி கைது செய்யப்பட்ட மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வீடு அலுவலகத்தில் தூத்துக்குடி போலீசார் ஒரு மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டனர் புகைப்படம் உட்பட ஆவணங்கள் பலவற்றை கைப்பற்றினர் காஞ்சிபுரத்தில் தொடர்ந்து பாலித்தீன் தாள்கள் மற்றும் பைகளை பயன்படுத்திய துரித உணவகத்துக்கு நகராட்சி அதிகாரிகள் நேற்று சீல் வைத்தனர் சென்னை சேலம் எட்டு வழி சாலைக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வழங்கிய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகம் முழுவதும் படிப்படியாக பேட்டரி மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் எம் விஜயபாஸ்கரன் அறிவித்துள்ளார் கணயம் பாதிக்கப்படுவதை தடுக்க மது குடிப்பதையும் நிறுத்த வேண்டும் என்று சென்னை அரசு பொது மருத்துவமனை இறைப்பை உடல் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி பணிகள் தொடர்பான ஆய்வுக் மாநகராட்சி ஆணையர் த கார்த்திகேயன் தலைமையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது சாலையை வெட்டுவதில் விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய செய்திகள் டெல்லியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் பிரதமர் மோடியின் புல்லெட் ரயில் திட்டம் நடைமுறைக்கு வராத மேஜிக் ரயில் திட்டமாகும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் தீ ஏற்பட்டதில் பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மும்பைக்கு புதன்கிழமை இரவு வருகிறேன் என்ற தகவலை மறுத்த முஸ்லிம் மத போதக ஜாகீர் நாயக் தன் மீதான விசாரணை நேர்மையாக நியாயமாக நடக்கும் தனக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று நம்பும் போது இந்தியா வருகிறேன் என விளக்கம் அளித்துள்ளார் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் இருநூறு உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஜனநாயகத்திற்கும் டெல்லி மக்களுக்கும் வெற்றி கிடைத்துள்ளது என அம்மாநில முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் புதுடெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் சுனதா புஷ்கர் கொலை வழக்கு தொடர்பாக அவரது கணவரும் காங்கிரஸ் தலைவருமான சசிதரூருக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுவது ஒத்திவைக்கப்படுவதாக கூறியுள்ளது பணமதிப்பு நீக்கம் என்பது துக்ளத்தனமானது என்று உண்மையை பேசக்கூடியவர்கள் பிரதமர் மோடியை சுற்றி இருக்க வேண்டும் அதுதான் அவருக்கு தேவை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் மற்ற மாநிலங்களைப் போல் டெல்லிக்கு முழு அதிகாரம் இல்லை என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆலோசனையுடன் தான் துணைநிலை ஆளுநர் செயல்பட முடியும் என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது மும்பையில் பலத்த மழையால் நடைபாதை மேம்பாலம் நேற்று இடிந்து விழுந்தபோது அந்த வழியாக வந்த மின்சார ரயிலை சரியான தருணத்தில் நிறுத்தி பெரும் விபத்து நேராமல் தடுத்து நிறுத்திய ஓட்டுநருக்கு ரயில்வே அமைச்சகம் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது குழந்தை கடத்தல் பீதியால் பலர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவதை வாட்ஸ்அப் நிறுவனம் தடுத்து நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் தலைவரது மகன் சிரியாவில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காதலித்த நபரை மணந்ததற்காக இளவரசி பட்டத்தை திறந்திருக்கிறார் ஜப்பானின் இளவரசி அயாக்கோ ஏமனில் சவுதி கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதினோரு பேர் பலியாகினர் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்தோனேஷியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி நான்கு பேர் பலியாகினர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் கூடாரமாக உள்ளது காஷ்மீர் குறித்து பொய்களை பரப்பி வருகிறது என்று ஐநா சபையில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேசிய அவை மற்றும் நான்கு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு வரும் இருபத்தி தேதி பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் எண்ணூற்று இடங்களுக்கு பதினோரா எண்ணூறு பேர் போட்டியிடுகின்றனர் மலேசியாவில் ஊழல் புகாருக்கு ஆளான முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் நேற்று கைது செய்யப்பட்டார் குகையில் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்ட கால்பந்து சிறுவர் அணியை மீட்க சில மாதங்கள் ஆகும் என தாய்லாந்து ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரோஹிங்கியா அகதிகள் முகாம்களில் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அற்றோழியங்கள் நடைபெறுவதாக ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குதோரஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மெக்சிகோ அதிபர் தேர்தலில் அறுபத்தி நான்கு வயதான வேட்பாளரான ஆண்ட்ரஸ் மானுவேல் வெற்றி பெற்றிருக்கிறார் வணிகச் செய்திகள் லண்டன் பங்குச்சந்தையிலிருந்து வேதாந்தா ரிசோர்சஸ் வெளியேறுவதற்கு தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் காரணம் அல்ல என்று வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் விளக்கம் அளித்துள்ளார் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிவடைந்து வருகிறது ஆனால் இதற்காக கவலை அடைய தேவையில்லை என நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார் பட்டியலில் இருபத்தி இரண்டு நிறுவனங்களை சந்தையில் நீக்குவதற்கு மும்பை பங்கு முடிவு செய்திருக்கிறது பங்குகளை வாங்கும் முடிவை சுனில்காந்த் முல் மற்றும் பர்மன் குடும்பத்தினர் கைவிட்டுள்ளனர் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டண வசூலை ரத்து செய்ய முடியாது என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நவம்பர் நான்காம் தேதிக்குள் முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று இந்தியாவுக்கு அமெரிக்கா இறுதி கெடு விதித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அளவை விட குறைவாக இருக்கும் என்றும் மத்திய நிதி பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சர்வதேச குற்றப்பிரிவு காவல்துறை அமைப்பு நீரவ் மோடியை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து நோட்டீஸ் வெளியிட்டுள்ளது நான்கு நிறுவனங்கள் ஐபிஓ வெளியிட விண்ணப்பம் அளித்துள்ளன இந்த ஐபிஓ மூலம் ரூபாய் மூவாயிரத்து கோடி திரட்ட இலக்கு வைத்துள்ளன சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டுள்ள சர்வதேச நிறுவனமான வேதாந்தா ரிசோர்சஸ் லண்டன் பங்கு வெளியேற உள்ளதாக அறிவித்துள்ளது சென்னையில் தங்கத்தின் விலை நேற்று ஒரு பவனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்து ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டது என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் சச்சின் பெயரை இணைக்கவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது குல்தீப் யாதவ் எங்களை தவறான முடிவுகளை எடுக்க வைத்து ஏமாற்றினார் என்று இங்கிலாந்து தெரிவித்துள்ளார் குல்தீப் யாதவ் எங்களை தவறான முடிவுகளை எடுக்க வைத்து ஏமாற்றினார் என்று இங்கிலாந்து கேப்டன் மோர்கல் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை காலிறுதியில் இங்கிலாந்து சர்ச்சைகள் நிரம்பிய ஆட்டத்தில் பெனால்டிகள் கொலம்பியாவை வீழ்த்தியது பரபரப்பான நாக் சுற்று ஆட்டத்தில் ஜப்பானை வெளியேற்றியது பெல்ஜியம் அணி காலிறுதியில் பிரேசிலை சந்திக்கிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் சுற்று ஆட்டத்தில் ஸ்வீடன் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தை வென்று காலிறுதி சுற்றில் நுழைந்தது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்களை அடித்து பிரேசில் அணி சாதனை படைத்துள்ளது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி டாஸ் வென்றது வெளிநாட்டு அணிகளுக்கு நல்ல விளையாடும் சூழலை போட்டி நடத்தும் அணிகள் தர வேண்டும் என்று ஐசிசி உத்தரவு பிறப்பித்துள்ளது நெய்மரின் நடிப்பு கால்பந்து அட்டத்துக்கு என்று மெக்சிகோ பயிற்சியாளர் கடுமையாக விமர்சித்துள்ளார் திரைச்செய்திகள் பிரபுதேவா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளிவரவுள்ள லட்சுமி படத்தின் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டதாக இயக்குநர் அறிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒருமிட யோசனை நித்த மறுமுத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவும் அஞ்சு தலை போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவ்வளிக்க என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்